من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد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 وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّن غَفُورٍ رَّحِيمٍ وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلاج ومن نزل جبل بلغ المنزل ألا إن صلعة الله غالية பெரிய கிருப்பதான் அல்லாஹப்பு எங்களுக்கு ஒரு தீனுடைய சூழல்ல ஒரு தீனுடைய மஜ்லிஸ்லீசுடைய முழு உலகமே துனியாவுடைய கல்விக்கு துனியாவுடைய ஒவ்வொரு ஃபேகல்டிஸ்க்கு கலைகளுக்கு நேரம் காலம் பணம் செலவழிக்கக்கூடிய இந்த நானும் நானும் நானும் நான் அடிப்படையானக்னாலஜிய அடிப்படையாக வச்சு தீனுடைய தொழிலமாக்களுடைய சொக்பத்துல மதரசாவுடைய சொக்பத்துல கீழே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹைய அந்த தீனுடைய விடயங்களை படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த காலத்துல கிடைக்கிறது இருக்குது இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே முழு உலகமும் இந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்த செக்யூலர் எஜுகேஷனுக்கு பின்னால தான் நோடிக்கொண்டே இருக்குது மை என்று சொல்றது கணிய தாய்மார்களே சகோதரிகளே எப்ப ரஷ்யா அமெரிக்காவோட யுத்தத்துல தோல்வி அடைஞ்சாங்களோ அதுக்கு பின்னால அமெரிக்கா அவங்க ஒரு புக் கொண்டு எழுதினாங்க முடிவும் and the Last Man கடைசி மனிதனும் அந்த கடைசி மனிதன் யார் உலகத்துல உள்ள எல்லாம் சிஸ்டம் முடிவடைது இப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிஸ்டம் தான் செக்லரிசம் அதாவது மார்க்கி கவனமின்மையான ஒரு சிஸ்டத்தை முழு உலகத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே செல்லக்கூடிய விடயங்களை ஒரு பேப்பரை ஒரு பேன எடுத்துக்கொண்டு ஒரு மாணவியுடைய தோற்றத்துல மாறி நாங்க எத்தனை வயசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எழுதி கொள் இருக்கிறதே இது ஆக முக்கியம் நீங்க புஸ்தத்துல எழுதக்கூடிய நேரத்தில் வச்சுக்கோங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்ல உள்ள எழுத வைப்பார் எப்போ ஒரு காதால கேட்பீங்களோ அடுத்த காதால வச்சிருவீங்க எனவே ஒரு கொப்பியொன்று கையில வச்சுக்கோங்க ஒரு பேனைய வச்சுக்கோங்கோ ஒரு மாணவனுக்குரிய மாணவிக்குரிய ஆயுதம் ஆயுதம் இருக்கிறதே அதுதான் பேனையும் புஸ்தமும் எனவே செல்லக்கூடிய விடயங்களை முக்கியமான விடயங்களை எழுதிக்கோங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு மறந்துகள் உண்டாகக்கூடிய நேரத்திலையும் அதை பார்த்துக் கொள்ளலாம் ஏனைய மக்களுக்கு இதை விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்திலையும் எந்த புறப்பாடு இல்லாம விளங்கப்படுத்துவீங்க இல்லாட்டி நாங்க ஒண்ண சொல்லுவோம் நீங்க ஒன்றை விளங்கிக் கொள்வீங்க இன்ஷா அல்ல பியூச்சர்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய பாடங்களுடைய நோட்ஸ் இன்ஷா அல்லா வழங்கப்படும் நான் செல்வன் செய்யக்கூடிய முசாகராக்களுடைய விஷயங்களை எழுதிக்கோங்க கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த செக் கருத்து மார்க்கம் என்றா என்ன மார்க்கம் என்று சொல்றது தீன் என்று சொல்றது ரிலிஜன் என்று சொல்றது யாருக்கு எதன் மூலமாக எதன் மூலமாக மன ஆறுதல் கிடைக்குமோ சுக்குன் கிடைக்குமோ அதுதான் அவருடைய மார்க்கம் அதுக்கு ஒரு ரியலிட்டி ஒன்று இல்ல அதுக்கு ஒரு அடிப்படை ஒன்று இல்ல அதுக்கு ஒரு அகீக்கத்து ஒன்று இல்லை எனவே கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அவர்களுடைய பார்வைய மார்க்கம் என்று சொல்றது யாருக்கு ஒரு ஆண்டவனை மூலமாக மாத்திரம் நிம்மதி உண்டாகுமோ அதுதான் அவனுடைய மார்க்கம் யாருக்கு பல ஆண்டவர்களை மனம் போதின் மூலமாக தான் உள்ளத்துல நிம்மதி உண்டாகமோ அதுதான் அவருடைய மார்க்கம் யாருக்கு சிலைகளை பார்த்தா தான் உள்ளத்துல நிம்மதி உண்டாகமோ அதுதான் அவருடைய மார்க்கம் யாருக்கு குரங்கு விழாக்கார்ப்பதன் மூலமாக மன ஆறுதல் அதுதான் அவருடைய மார்க்கம் எனவே மார்க்கம் என்றதுக்கு ஒரு ரியாலிட்டி இல்லை உங்களுக்கு எதாவது நிம்மதி கிடைக்கோ அதுதான் உங்களோட மார்க்கம் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே அவர்களுடைய கன்செப்ட் என்ன முழு உலகத்தில் இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்கத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே நன்றாக விளங்கிக்கோங்க இந்த உலகத்துல இப்ப படிச்சு கொடுக்கக்கூடிய உலகத்துடைய அறிவு இருக்குது கல்விதே இது எல்லாம் இது அடிப்படையான விஷயங்கள் தான் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு நல்லம் எங்களுடைய இந்த செக்யூலரிசம் கன்செப்ட நாங்க எப்படி மக்களுடைய உள்ளத்துல போடுறது மக்க எல்லா விதயங்களும் அதை செக்யூலரைஸ் பண்ணுவோம் அந்த எந்த கலைகளுக்கும் மார்க்கத்தோட எந்த தொடர்பும் இல்லாமா எனவே இந்த சிலபஸ் ஆரம்பிச்சதங்க அவங்க இந்தியால ஆரம்பிச்சாங்க அவர்களுடைய நோக்கம் என்ன யாரெல்லாம் ஆகுவாங்கதோ அந்த நேரத்துல வெளியில பார்க்கக்கூடிய நேரத்துல ஹிந்து ஆக இருப்பாங்க ஆனா அவனோட சிந்தனை அவனோட செயல்கள் எல்லாமே மதம் சார்பற்ற கன்செப்ட் உள்ளதான் சரி இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பார்ப்போம் நாங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நேரத்துல இங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்க நாங்களும் எகனாமிக்ஸ் படிக்கதான் செஞ்சோம் கமர்ஸ் படிக்கதான் செஞ்சோம் இந்த எகனாமிக்ஸ் நாங்க என்ன படிச்சோம் அதே மாதிரி சோசியலிசம் இந்த கேபிட்டலிசம் சோசியலிசம் எகனாமிக் சிஸ்டம் இப்போலகத்தில் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஜாயிண்ட் எகனாமிக் சிஸ்டம் பொருளாதார சிஸ்டம் என்று படிக்கிறோம் எனவே கிறிஸ்டியான ஜுசம் ஜடிசம் இடத்துலாந்த பிரகாரம் பார்த்தாலும் வட்டி கூடாது ஆனா உலகத்துல ஜுடிசம் வானம் சொன்ன கிறிஸ்டியன் வானம் சொன்ன இஸ்லாம் வானம் சொன்ன அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் அடிப்படையான எக்கானமிக் சிஸ்டத்தை தான் உலகத்தில் வச்சிருக்கிறான் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே யாரெல்லாம் இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் அவங்களுக்கே விளங்காம இந்த பாரதூரம் உள்ளத்திலிருந்து இல்லாமல் இன்சூரன்ஸ் என்ன இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்று அது இன்ட்ரஸ்ட் அடிப்படையா எனவே ரிலிஜன் இஸ்லாம் என்று சொல்றது ஒரு பாடம் secularized right. science and science God is nature suriyan suriyan what is the து ம செடிகொடிகள் உண்டாகு எல்லாத்துக்கும் அவங்க படிச்சு கொடுக்கிறது வித்யாத்மக காரணம்மாஷல் என்ன செல பண்ணுவாங்க இந்த ஒன்றுக்கும் மார்க்கத்தோட தொடர்பில் அவங்க சொல்றது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொதுரஸ் இருக்குது நான் தான் இருக்குது எல்லாமே நேச்சரோட சம்பந்தமாக்குவாங்க ஒன்றையும் மார்க்கத்தோட ஆண்டவனோட சம்பந்தமாக்கவே மாட்டான் எனவே அதை தான் டாவின் ஏற்றுக் கொள்ளாது எந்த மார்க்கமும் மனிதன் வந்தது புதிசமும் சொல்லாது சொல்லாது ஆனாலும் டாவினுடைய தியரிய ஸ்கூல்ல படிச்சு கொடுப்பாங்க குரங்கள் இருந்துதான் எனவே அதையும் படிச்சு கொடுக்க தான் செய்வான் எனவே தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே நாங்க அந்த அடிப்படைகள் அல்லாஹ் எல்லாம் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சட்டங்கள் அல்லாஹ் சொல்றான் அலம்யுதம் வருடங்களுக்கு கருத்தத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்க விஷயத்தையும் இந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கிறாரா இருந்தால் அது முகமதுடைய வார்த்தையாக முன்னால ஒரு மனிதனால எந்த ரீதியிலும் சொல்ல முடியாது எனவே அவர் இஸ்லாசில் அவர் அரபு படித்தார் அரபுல வல்ல நினைவு நல்ல அரபு பேசுவார் அவர் கலல வித்யா என்று சொல்லுவாங்க இந்த வைத்துக்குள்ளார் அவரே ஆச்சரியார் இது மனிதனுடைய வார்த்தையாக முடியாது நான் என்ன செல்ல பார்க்கிறேன்னுடா ஒவ்வொரு பக்கல்டி உடைய கலல வித்யாவே என்ன சொல்லலாம் கலல வித்யாவே பதனமே குரான் இந்த நான் அந்த அடிப்படையுடையார் சகோதரர்களின் நண்பர்களே உலகத்துல நடக்கிறது இதுதான் ஜூலஜி எடுத்து பார்த்தா ஒவ்வொரு மிருகங்களுடைய சில மிருகங்களை நாங்க படைச்சிருக்கிறோம் நாலு காலால நடக்கும் சில மிருகங்களை நாங்க படைச்சிருக்கிறோம் ரெண்டு காலால நடக்கும் சில மிருகங்களை நாங்க படைச்சிருக்கிறோம் வைக்கால நடக்கும் ஜூலஜியுடைய அடிப்படையான விடயங்கள் அல்லாஹல் தான் என்ற ஒரு கிதாபோடைய ஒரு ஆலிஃபா எழுதிருக்கிறார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால அதை பார்த்த ஆச்சரியப்படுவோம் அந்த அளவுக்கு மிருகங்களை பத்தி எழுதி அல்லாஹுடைய நோக்கமே இந்த ஜூலஜியுடைய அடிப்படைய சொல்லி நானு குதிரத்துள்ளவன் என்றதை விளங்கப்படுத்துறது தான் நோக்கம் ஆனா இப்ப சயன்ஸ் என்ன படிச்சு கொடுக்கிறாங்க என்றா ஜூலஜிய படிச்சு கொடுப்பாங்க பத்தி பேச மாட்டாங்க அல்லி பேச மாட்டூரத்து முதலாவதாக செல்றது மனிதனுடைய இந்திரியத்தை அந்த இந்தியத்தில் இருந்து உங்களை படைத்தது நாங்களா நீங்களா தெரிய கேட்கிறார் எனவே இது மெடிக்கல் அக்ரிகல் அல்ல பூமிக்குள்ள போடுறீங்க அதுல இருந்து மரங்களை வெளியாகிறது நீங்க தான் நாங்கள நல்லா இருக்கிறார் அக்ரிகல்ச்சருடைய விஷயங்கள் தாரான் சுகப்பு யாசின்னு நாங்க மரங்களையும் ஜோடி ஜோடியாக படிச்சிருக்கிறோம் எல்லாம் படைப்புகளை ஜோடி ஜோடியாக படிச்சிருக்கிறோம் எனவே சயின்ஸுடைய அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் சொல்ற நோக்கமே என்ன அவன் கிட்ட தான் குதிரத்து இருக்குது மலூப்ல குதிரத் இல்லை என்று அதுக்கு பின் சூழத்தில் வாக்கையாது அல்லா கேட்கிறான் குரான்ல மேகங்களை உருவாக்கி அதுல இருந்து மலையை பொழிய வைக்கிறது நீங்களா நாங்களா நாங்க நாடினா அல்லது உப்பு தண்ணியாக வெளியாக்கலா எனவே அல்லாஹ் அல்லாஹ் விளங்கப்படுத்தினான் சொல்றான் ஏன் தான் குதிரத் என்ற அல்லஹா தான் ஆனா முழு சித்தத்தை விளங்கப்படுத்துவாங்க ஆனா குதிரத்தை பத்தி அல்லஹா பற்றி பேச மாட்டான் கடைசியாக அல்லாஹ் நெருப்ப பற்றி சொல்றார் நெருப்பு இருக்குது வேலை செய்யறது அல்ல இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி அடிப்படைய பேசுறாள் ஆனா உலகம் இப்ப என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியை பேசுது ஆனா அல்லாஹுடைய பத்தி பேசுதீ கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கிட்டத்துல Or, or, or or 1001 முஸ்லிம் புத்திஜீவிகள் உருவாக்கின விதங்கள் காலத்தில் ஒவ்வொருத்தரும் பெயர்களை வானத்தை முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டு போகிறோக்கம் அந்த லேயர்க்குள்ள அந்த சூரியனுடைய ஒளி வெளியாக முறைகள் அந்த லேயர்கள் அல்ல விலங்குப்படுத்துற நோக்கம் நீங்க கடலை பார்க்க அல்லாவிலோ எனவே நான் என்ன செல்ல வாரன் என்ன செல்ல இது எல்லாமே இல் என்று அடிப்படையான விஷயங்கள் ஆனா கவலைக்குரிய விஷயம் செகுலரிசம் உலகத்தில் இருக்கிறேன் அந்த முழு எஜுகேஷனல் சிஸ்டம் செக்யூலரிசம் இந்த எல்லாமே நேச்சர் என்று சொல்லுது ஒருத்தன் இல்லை என்று கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகள் எனவே நாங்க விரும்பியோ விரும்பலையோ எப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எஜுகேஷனத்துக்குள்ள நாங்க போவோமோ அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து எப்ப வெளிய வருவோமோ அந்த நேரத்துல எங்களுக்கு விளங்காம நாங்களே செகுலரைஸ் ஆகும் நல்ல விலங்குங்க ஒரு ஒரு இஸ்லாம் முஸ்லீம் ஸ்கூல்ல படிக்காம நான் செல்ல இந்த காலத்தில் உள்ள முஸ்லீம் ஸ்கூல்ல செக்யூலரிசம் தான் படிச்சு கொடுக்கறாங்க அப்படியா கொஞ்சம் நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்க நான் ஒரு கிறிஸ்டியன் எப்படி சயன்ஸ் அது நேச்சர்லதான் நடக்கிறது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பாடம் வந்தா அது இன்ட்ரஸ்ட் பேஸ்ட் எக்கானிக்ஸ் சிஸ்டம் என்றுதான் சொல்லுவாங்க டெமோக்ரஸி என்று சொல்லுவாங்க பத்தி பேச மாட்டா ஹிஸ்டரி என்று வந்தா பஸ்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வேர்ல் வார் பத்தி பேசுவாங்க இஸ்லாமிக் ஹிஸ்டரிய ஒரு மனிதன் படிச்சிட்டா முழு உலகத்துடைய எல்லா நாடுகளை பத்தி விளங்கலாம் இன்வென்ஷன் ஒன்றுமே காட்ட மாட்டான் எனவே எந்த பாடத்தை ஸ்கூல் எடுத்து பார்த்தாலும் அது எல்லாமே செக்யூலரைஸ் எந்த பாடமும் எந்த மார்க்கத்தோட தொடர்பு இல்ல இஸ்லாம் ரிலிஜியன் பாடம் வந்தோடனே புடி ஸ்கூல்லூர் கிட்ட போங்க கிறிஸ்டியன் முஸ்லிம் புள்ளியில் மௌலி சாப் கிட்ட போங்க அது அது மார்க்கம் அதுல ரியாலிட்டி ஒன்றுமே இல்ல செகுலரிசம் என்றுதான் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மார்க்கத்தை நீங்க உலகம் போற சிஸ்டம் இருக்குது அது செக்யூலரிசம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே எனவே உலகம் இந்த போக்குலதான் பேசுகொண்டிருக்கிறது அதான் அவங்க சொல்லுவாங்க இப்ப உள்ள பிரச்சனை வந்து இயக்க பிரச்சனை அல்லது இஸ்லாமா உலகத்தில் உள்ள முகம் கொடுக்க போறது கனியத்துக்குரிய தாய்மார்கள சகோதரிகள் இதனுடைய ஆரம்பம் எப்படி உண்டாகிச்சு மக்களுக்கு அல்ல புத்திய கொடுத்திருக்கிறார் சயின்டிஸ்ட் ஒவ்வொரு ஆராய்ச்சிகளை செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்துல அவங்களுடைய ரிசர்ச்சர் கிறிஸ்டியன் இது பைபிளுக்கு முரணாக இருந்துச்சு கெலடியோ கெலலி அவர் சொல்றாரு அவர் உலகம் வட்ட என்று சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார் ஆனா பைபிள் சொல்றது இல்லாத ஒரு போல் ஒன்று மாதிரி அதை கௌத்தி வச்சா எப்படியோ அப்படிதான் எனவே பைபிளுக்கு நேர் மாற்றமா இருக்குது எனவே என்ன செஞ்சாங்கன்னா கெலடியோ கெலியோ தூக்கி ஜெயில போட்டான் எனவே இப்படி ஒவ்வொன்றும் கிறிஸ்டியானிட்டிக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நேரத்துல நான் குரானு என்று செல்ல ஏன் பைபிள் அது மனிதன் மூலமா எழுதப்பட்டது ஆண்டவனுடைய வார்த்தையாகவும் இல்ல எனவே என்ன நடக்குது மார்க்கம் ஒன்று சொல்லுது வேறொன்று சொல்லுது எனவே என்ன முடிவு மார்க்கத்தில் இருந்துட்டாங்க எங்களுக்கு எண்ணிக்கைகள் சொல்லும் ஏதிஸ்ட் என்றது சின்ன ஒரு கூட்டம் தான் உண்டு ஆனா நீங்க யூகேக்கு போங்கோ கனடாவுக்கு போங்கோ அமெரிக்காவுக்கு போங்கோ ஏதிஸ்ட் தான் கூட ஏன் என்ற அவர்களுடைய கன்செப்ட் எல்லாமே சகோதரிகளே அபுல் ஹசன் அலி ரஹத்து அவங்க சொல்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த செக்யூலர் இஸ்லாமிக் எஜுகேஷன் ஆறு வித்தியாசங்கள் இது நன்றாக நான் விளங்கி போங்க நாங்க நாங்க ஒவ்வொருத்தரும் இதை பத்தி விளங்கிருக்கிறது அதே மாதிரி இஸ்லாமிக் எஜுகேஷனுக்கு மத்தியில் முதலாவது எஜுகேஷன் இண்டிவிஜுவல் என்று சொல்லுவோம் எந்த அளவுக்கு அவருக்குன்செப்ட் அவருடைய உலகம் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஒவ்வொரு சொல்றாரு ஹோமோ செக்சுவலிட்டி இதுக்கும் அனுமதி கொடுக்கணும் இது ஹியூமன் ரைட்ஸ்ல சேர்ந்தது ஜுடிசம்ல ஹராம் கிறிஸ்டியானிட்ட ஹராம் புடிசம்ல ஹராம் இஸ்லாத்துல ஹராம் அதே மாதிரி என்ற வார்த்தை இந்த காலத்தில் ஹோமோ செக்ஸுவாதிக்கப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை கொஞ்சம் பாரமான வார்த்தை பைபிள் சொமிது கொஞ்சம் போக நேரத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இதுதான் செக்யூலரிசம் ஸ்ரீலங்கால கொண்டு வர பார்த்தாங்க முழு கவர்மெண்ட் புதிஸ்ட் எல்லாமே இருந்து இதை சகோதரிகளை சகோதரர்கள் நாங்க ஓ லெவல்ல கணவன் மனைவி தொடர்பு வச்சு கிடைக்கிறது விஷயத்த படிச்சோம்ல சரி பரவாயில்ல ஆனா இவங்க ஆம்புல ஆம்புளையோட பெண்கள் பெண்களோட தொடர்பு வைக்கிற முறைய கூட படிச்சு கொடுக்கறாங்க கேட்டா ஹியூமன் ரைட்ஸ் இதுதான் செக்லாமிக் எல்ல விஷயம் அந்த லிமிட் வந்தாலும் யோசிக்கிறீங்க யோசிக்கிறீங்க இதையும் எல்லாம் 2018 அல்லது 2020 பண்ணிளம் தீபா டுவெண்ட்டி டுவெண்டி டுவெண்டி டுவெண்டி தீபா வைக்க போறாங்க எல்லாத்துக்கும் பெருமை நாட்டுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு நல்ல விதங்க உலகத்தில் உள்ள எக்கானிக் என்ன கேபிட்டலிசம் என்ன டிமாண்ட் அண்ட் டிமாண்ட் பண்ணலாம் அந்த அந்த டிமாண்ட்க்கு லிமிடேஷன் எனவே இந்த லிமிடேஷன்ஸ் இல்லாதது அவங்களுக்கும் பிரச்சனையாயிருந்து அதோட தான் கேபிட்டலிசமோட சேர்ந்து சோசியலிசையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் ஒன்று வச்சா ஏதாவது ஒன்று போடம் அடிப்படையோ அந்த நாட்டுக்கு முழு உலகத்திலிருந்து வருவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு டிமாண்ட் தான் தேவை எனவே அந்த அரபு நாடு அந்த டிமாண்டுக்கு சப்ளை பண்ணதான் இதுதான் எனவே அந்த முழு உலகத்திலிருந்து அந்த அரபு நாட்டுக்கு மக்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்கோஹாலுடைய அந்த நாடு சப்ளை பண்ணதான் இதுதான் கேபிட்டலிசம் எனவே கேபிட்டலிசம் டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் அனுமதி தந்துதான் இருக்குது ஆனா அதுக்கு லிமிடேஷன் இருக்கு எனவே இதான் சொல்றோம் முதலாவது டிஃபரன்ஸ் ஆனா இஸ்லாமும் ரெண்டாவது செக் இஸ்லாமிக்னுக்கும் வித்தியாசம்லியாங்கு எது ஒவ்வொருத்தருடையுடைய பேசுது எம்ப்ளாயி அவருடைய அவருடைய அவருடைய சில்ட்ரன் அவனுடைய ரைட் தேவை மாசம்ீளங்களை மூடி ஏன் யூனிவர்சிட்டி லெக்சரான் உரைச்சு பாக்குறது உண்மை உமாவும் போட்டு வேற இஸ்லாமிக் எஜுகேஷன் இருக்குது all rights oriented rights pathi pesududan ana more into obligatory oriented what uh -huh. is my obligation as a employee uh -huh. what is my obligation as a employer nano employee endra amaipula endra poruppu endra cooliya tannude poruppu pathi dhan pesum tannude rights pathi pesaar cooliya enave eppovasamum naan endra poruppu endra rights la porupadu nadanthalum prachana illa நான் உமா கவனிக்கணும் என்று வருவதா இல்லையா எனவே எங்க ஓல்ட் ஏஜ் ஆள்களுக்கு அப்படி ஒரு இடம் அந்த பார்ப்ப உம்மாவோட ரைட்ட கண்யாத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே போலா சிதூன் அவங்கள பாருங்க மேலா பன்னெண்டுகள் ஒரு லட்சத்தி எண்பது நாயிரம் தீனார்கள் வருவது காலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் நோன்பு குடிச்சுக்கொண்டு மகிழப்பாக போல அந்த ஒரு லட்சத்தி தங்க காசிகளையும் சதக்கா கொடுத்து முடிச்சிட்டாங்க ஒருத்தி சும்மையா தன்னை பத்தி பார்த்துதான் மகிழ்பார்க்க என்ன இருக்குதுன்னு கேட்டா இத்தாருக்கும் ஒன்று தன்னை மறந்து மக்களுடைய விஷயத்தில கவனம் செலுத்தி நாங்கள் எவ்வளவு கல்வி இருக்குது படிச்சு கொடுப்போம் வேற இஸ்லாமிக் நீங்க எப்படி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஆனா இஸ்லாமிக் எஜுகேஷன் போனா மக்களுக்கு கூட சர்வ் பண்ணும் அந்த ஃபேக்கல்ட்டியை கொஞ்சம் பாருங்க கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே வானத்துக்கும் பூமிக்கும் வித்தியாசம் பெரிய கணியத்து சகோதரிகள் அதே மாதிரி அபுல் ஹசன் அலிய நஜவி ரஹிமல்லா சொல்றாங்க நாலாவது டிஃபரன் இட்இஸ்மெண்ட் என்ஜாய்மெண்ட் the life is short so get the best out of it, it is done this. If you look at it, if you look at it, if you look at it, you don't get weed, you don't get a ticket, you don't get a ticket, you don't get a ticket, you don't get a ticket, you enjoy a ticket. Is Islamic education it is sacrifice oriented, that is the train. -night. நன்றாக விளங்கும் ஒவ்வொரு நாளும் பசியில முப்பது நாயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு மேல மௌத்தா இல்லையா சரி இந்த பவர் இல்லாம ஹீட்லெஸ் இக்னரன்ஸ் united nation among the research la sollraanga if only the 225 richest people not only muslims but muslim non muslim ellam the if only the 225 richest people gives only 4% of their wealth not every year like zakat only once ipo kodutanga endha 4% of their wealth which amounts to 40 billion us dollars which is sufficient to fulfill the basic needs of the whole human முழு உலகத்துடைய பேசிக் நீட்ல புல்பில் பண்றதுக்கு போதுமான அளவு பணம் இருக்குது இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் ஆகப்பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கு இப்ப வந்து அவங்களோட பணத்துல நைன்டி பர்சன்ட்ல போட்டாங்க வறுமைய ஒரு நாளில் முடிக்கலாம் ஆனா செய்வாங்களா செய்யவே மாட்டான் இது செய்ய மாட்டான் பவர் எலிமினேஷன் என்று வைக்கக்கூடிய கன்ஃபரன்ஸ் இருக்குது அந்த கன்ஃபரன்ஸ் செலவு நாட்டுக்கு கொடுத்தா பவட்டி இல்லாம எனவே கன்ஃபார்ம் கடனாளியாதான் நிலைமையாக வறுமையை இல்லாமக்கலாம் பவட்டியை இல்லாமக்கலாம் கஷ்டங்களை இல்லாமாக்கலாம் பத்திய இல்லாமக்கலாம் ஆனா ஹீட்ல கடன் கொண்டு காட்டுறாங்க உலகத்துல அவங்க கவலை சாப்பிடவே இல்லை சாப்பிடவில்லை அந்த அளவுக்கு ஒரு நாள் சொல்றாங்க ஈராக்ல நாங்க இந்த மவர் மதீனா இருக்கிறார் சொல்றாங்க இராக்கல நாங்க ரோடு போல சரியா செஞ்சில்ல எனவே ஒரு கழுதை நடந்து கொண்டு வரக்கூடிய நேரத்துல அந்த கழுதையுடைய கால் சருகி அந்த கழுதையுடைய கால் உடஞ்சி தேண்டா உமர்தான் ஜவாப் சொல்லணும் அதே கழுதையை பத்தி யோசிக்கிறாங்க அகௌண்டபிலிட்டி கழுதையுடைய கால் உடஞ்சி நான் தானே ஜவாப் சொல்லணும் ஒரு நாள் வேகமாக போறாங்க லாகம் அவங்க அலிரதியா கேட்குடைய ஒத்தகங்கள் கை தொடச்சு கொண்டு போகுதா இதுக்கு நீங்களா என்ன சொல்றீங்க அந்த ஆட்டை பத்தி அல்ல என்கிட்ட தான் கேட்பான ஒரு ஆட்டை பத்தி கவலை சௌகத் அலி அவருடைய பயன்ல சொல்றார் ஒரு நாள் பக்தாத்ல வெள்ளம் வந்துச்சு என்ன விஷயம் அந்த நாயை பத்தி ஒமர் கிட்ட அல்லாமத்துடைய என்ன ஜவாப் சொல்லுவேன் என்று அலுவலா இதுதான் இஸ்லாமிக் எஜுகேஷன் படித்து தரக்கூடிய அகௌண்டபிலிட்டி ஒரு நாள் ஒரு பிரயாண கூட்டம் உண்டு மதீனாக்கு வந்து அந்த பெண்ணுக்கு தெரிய உமர் தான் பேசுறேன் ரெண்டாம் தரக்க மூணாம் தரக்க சென்னொன்னு சொன்னாங்க நீ ஒரு கெட்ட பெண்ணா இருக்கிறாயே என் புள்ள படுக்க போடாம நினைக்கிறீங்க அந்த பெண் சொல்லிட்டா உமருடைய ஆட்சியில அடுத்த நாள் தொண்டலமன் பேர் உள்ள எத்தனை பேரு குலசஞ்சிருப்பாரு என்ன உமர் சொல்றீங்க சொன்ன ஒரு பெண் இப்படி சொல்றா எங்க சட்டத்தை உடனடியாக மாற்றுங்க இதுக்கு இருந்து நாங்க இருந்து பால் குடி மரக்கடிக்க வேண்டிய நிலமை உண்டாகாம இருக்கிறது அந்த அலௌ அக்கவுண்டிபிலிட்டிய இஸ்லாமிக் எஜுகேஷன் படிச்சு தருவோர் இப்ப எங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அந்த சிந்தனை இல்லாம செய்யலாம் ஆனா செய்ய மாட்டாங்க ஏன் செக்யூலர் ஏன் அவங்களுக்கு ஆசரா என்ற ஒன்று இல்ல செக்யூலரிசம் என்றாலுதான் சார்பற்ற இந்த நல்ல விஷயங்கள் எப்படி உள்ளத்துல வரும் நான் அத கேட்ட வர இயன் जवाब சொல்லೋหนु एक तक முன்னால நான் நிக்கோனும் என்ற இந்தனே இல்லாம இருக்கிறான் கடைசி டிஃபரன்ஸ் அபુલ हसन अलीယ الناதுவி ரஹமத்துல்லாஹி அதாலங்க 세큘러 এড્યુகேஷன்ல என்னதருக்கு இன்ஃபர்மேஷன் கூடுமோ அந்த அளவுக்கு ஞானம் கூடு சுмма பிசினஸ் காரன் எடுத்து பாருங்க சுபஹானல்லாஹ் பேர் இருக்கும் ரெண்டு வார்த்தை ஆனா பட்டம் இருக்கும் நால வரி இந்த குவாலிஃபைட் அங்க குவாலிஃபைட் இங்க அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் எல்லா கோர்ஸ் செஞ்சிரிப்பார் கூடுதோ ஒரு மனிதண்ட் எந்த அளவுக்கு மாறுதோ அந்த அளவுக்கு அவருக்கு கண்ணியம் கூட இந்தமா எக்ஷா என்று சொன்னா யார் ஆலயம் என்று சொன்னா யார் உண்மையான அறிவாளி என்பதா இன்பர்மேஷன் கூடுகிறதுக்காக வேண்டி இரவெல்லாம் நின்று வணங்கி பாலெல்லாம் அமல் செய்யக்கூடிய அல்லாஹுடைய பயத்திலும் அவழ்க்கை மாறி இருக்கிறது அவருடைய வாழ்க்கையை மாறி எனவே இஸ்லாமிக் எஜுகேஷன் வந்து எதிர்பார்க்கிறதே தவிர இன்பர்மேஷன் கூடணும் என்ற எதிர்பார்க்கவே இல்லை எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நாங்க விரும்பியோ விரும்பவில்லையோ நாங்களுக்கு ஹேண்டில் பண்ணவே கஷ்டமா இருக்கும் அவங்கிங் சிஸ்டமே டிஃபரண்ட் ஆகிருக்கும் சிஸ்டம் டிஃபரெண்ட் நீங்க வயசாளிகள் யோசிச்சு பாருங்க நீங்க நீங்க வந்து படிக்கக்கூடிய காலங்கள்ல வந்து வாக்கு முன்னாலையும் இல்லாம தான் இருந்திருக்கு முடிஞ்சி செக்லரிசம் உருவாக்கப்பட்டிச்சோ முதலாவது மாத்திரேஷன் சிஸ்டம் தான் முழு உலகத்திலையும் இதான் சிணிக்கிறார் யோசிச்சு அவங்க நீங்க வெளியே வந்துட்டீங்க நீங்க ஹிந்துவாங்க முஸ்லிம் ஆரீங்க கிறிஸ்டியன் ஜூவா பிரச்சனையே இல்ல ஆனா உங்களோட மீட்டர் வெள்ளத்தையும் எங்களை மாத்தி தான் உங்களோட திங்கிங் பட்டர்ன் எல்லாம் அப்படிதான் இருக்கு ஏனென்னு நாங்களே சொல்றோமா இல்ல பேங்க் இல்லாம எப்படி அதுராஜ்மிக் உலகம் நடத்துறது ரெண்டாவது அவங்களோட இருக்குது இதுவும் அவங்களோட ஒரு பேசிக் அடிப்படையான சித்தி மாகன் என்று வரக்கூடிய நேரத்துல மார்க்கம் தான் சொல்றது ஆண்கள் வேற பெண்கள் வேற இஸ்லாம் மட்டும் இல்ல நீங்க பைபிள் எடுத்து பாருங்க முகம் ரெண்டு வருத்த இருக்குது பைபிள் குள்ள முகம் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே முடத்திய முழு உலகத்து எல்லா மார்க்கங்களும் பேசும் ஆண்கள் பெண்கள் ஒன்றாக கொண்டு வரும் எனவே யோசிச்சு நீங்க இப்ப யோசிப்பீங்க அப்படிதான் சொல்லும் ஆனா அப்படி செல்லுமா சொன்னாவே எழுதி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே செல்றாங்க தானியங்கள் கொஞ்சம் இருக்குது அந்த தானிய சாப்பிட போனோம் ஆனா சாப்பிட போனா ஒரு ட்ரெப் இருக்கு அந்த ட்ரெப்ல அப்படியே சிக்கிப்படுவோம் இப்ப தானியமும் இருக்குது தெரியும் புத்தி ட்ரப்புக்கு மட்டும் எடுக்கிறவங்க இருக்கிறாங்களே இவர்தான் வருவதோ அது ஒன்றுக்கும் மார்க்கத்தோட தொடர்பு எனவே ஹிஸ்டரி எடுத்தா இந்த ஒவ்வொரு பாடங்கள்ல பல இஷ்யூஸ் இருக்குது எனவே ட்ரப்பையும் விளங்கி ஆஹ முக்கிய அமைப்புல ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு பொறுப்புதான் அந்த ட்ரப்பையும் விளங்கி விளங்கியும் நாங்க அதுல உள்ள செக்யூல நச்சு கருத்துக்கள் தவறான கருத்துக்களை எப்ப கழட்டுவோமோ அந்த நேரத்தில் அந்த செக்யூல எடுக்கேஷன் ஜெனரல் எஜுகேஷன் ஆக மாற்றோம் secular not concerned about religion anyway islam engalukku history padika vaanam solla illa islam engalukku economics padika vaanam solla illa islam engalukku science padika vaanam endu solla illa islam enna engalukku solladena this secularized science secularized economy secularized medical in the own name and the secularism karittitu அல்லா படிச்சுதார நோக்கமே இந்த ஒவ்வொரு மூலமாக அல்ல விளங்குறதுக்காக ஒரு சிஸ்டத்தை எங்களுக்கு அல்லஹ பொறுப்பாக இருக்கும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நாங்க இவ்வளவு எல்லாம் பேசினதுக்கு இந்த ஒரு வருஷம் கோர்ஸ்ல நாங்க இந்த ஒன்றுமே படிச்சு கொடுக்க மாட்டோம் அடையும் சொல்லிக் கொடுக்கணும் இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க சயன்ஸ் படிச்சு கொடுக்க போறாங்களா அல்லது எக்கனாமிக்ஸ் படிச்சு கொடுக்க போறாங்களா அல்லது கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தப்போனு இது செக்யூலர் எஜுகேஷன்ல உள்ள செக்யூலரிசை கழட்டிட்டு ஜென்ரல் எஜுகேஷனாக மாற்றணுமே எங்க பிள்ளையுச்சரை நாங்க யோசிக்கோனுமே எனவே அந்த புள்ளைய மென்டாலிட்டிய பாதுகாக்கிறது எப்படி எனவே இந்த எல்லாத்துக்கும் தேவை நாங்க உலமாக்களோட தொடர்பு வைக்கிறது தீனோட தொடர்பு வைக்கிறது அதே மாதிரி மதரசாக்களோட தொடர்பு வைக்கிறது மசித்களோட தொடர்பு வைக்கிறது எப்ப இந்த தொடர்புகள் எல்லாம் ஆகிடுமோ நாங்களும் இந்த தவறான கருத்துக்கள்ல சிக்கி நாங்களும் பெரிய நஷ்டத்துல விளப்போம் பெரிய நஷ்டத்துல விளப்போம் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நாங்க இங்கு வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்னென்னா நன்றாக விளங்கிக்கோங்க பாடம் ஒரு பாடமாக மட்டும் எங்களுக்கு சொல்லப்பட்டு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் சரியான முறையில சொல்லப்படுங்க பார்க்கல அந்த சூழல்ல நாங்க இருக்கல எங்கட நோக்கம் என்ன எவ்வளவுதான் ஸ்கூல்ல படித்தாலும் நன்றாக விளங்கி அந்த கபுல கேட்கக்கூடிய மன்னர புக் என்ற கேள்விக்கு பதில் வராது ரீஜன்புக்கு வருமா எஸ்ல வருமாஜில வருமிஸ்டுக்கு வருமா இல்ல தீனுக்கு வருல்லு வரு கியாமக்குடைய நாள் கேட்கூடிய அஞ்சு கேள்விகள் அஞ்சு அஞ்சு கேள்வி உங்களோட வாழ்க்கைய உங்களோட வாலிபத்தை எப்படி கழிச்சிங்க இந்த வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மோரா செக்கிய எஜுகேஷன்ல எந்த பாடத்துல வந்துச்சு வாழிப்பத்தை கழிக்கக்கூடிய மோரா செக்யூல் எஜுகேஷன்ல எங்க வந்துச்சு ஆ எப்படி சம்பாதிச்சீங்க எங்க வந்துச்சு எப்படி செலவழிக்கிறீங்க எங்க வந்துச்சு படிச்ச இழிமுக்கு என்ன அமல் எங்க வந்து எனவே கணேசனுக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே இந்த மதரசால நாங்க இதை படிக்க போறோமோ அந்த மதரசால படிக்கக்கூடிய அறிவு அதுக்குதான் நாங்க எழில் சொல்றோம் இந்த எயம் என்று சொல்றது கபுல கேட்கக்கூடிய மூணு கேள்விக்கும் உதவியாக இருக்குதோ அந்த அறிவுக்கு பேர் தான் சொல்றோம் நன்றாக நம்ம ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சோசியல் ஸ்டடிஸ் இது எல்லாமே இருக்குது கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இதுக்கு யாருமே எனவே உலகத்துல எதை படிக்கிறது அல்ல பரலாக வச்சிருக்கிறானோ அந்த பரலான விதயத்தை நாங்க படிக்காம சயின்ஸ் படிக்கிறது பரவா இல்ல ஹிஸ்டரி படிக்கிறது பரவா இல்ல எக்கானிக்ஸ் படிக்கிறது பரவா இல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இனிம படிக்கிறது அல்ல பரவாக வச்சிருக்கிறாள் சில நேரத்துக்கு எங்களுக்கு அறுபது வயசா இருக்கும் ஐம்பது வயசா இருக்கேன் நாற்பது வயசா இருக்கேன் இருபது வயசா இருக்கேன் ஆனா எதை படிக்கிறது பரலோ அந்த பரலான விஷயங்களை இக்னோர் பண்ணி எது பரல் இல்லையோ அது வந்தா பதினெட்டு வருஷங்களை செலவழிச்சுட்டோம் சரி அதுக்கு மூணு வருஷங்களை செலவழிக்கும் எது பரல் இல்லையோ அதை படிக்க எது பரல் இல்லையோ அதை படிக்க இது கட்டாயம் இல்லையோ அதை படிக்க ஆனா வாழ்க்கையில எதை படிக்கிறது கட்டாயம் வச்சிருக்கிறானோ அத படிக்கிறதுக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இந்த வருஷத்தை நீங்க டிவோர்ட் பண்ண போறீங்க இந்த வருஷம் என்று சொன்னோட நீங்க நினைக்க வாரம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் என்ன நீங்க வரப்போறதே ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் எத்தனை வாரம் ஒரு வருஷத்துக்கு பிப்டி டூ தானே 52 வரு மோ லெவல் என்று சொன்னா 15 ವರ್ಷመን ಅಂತ ವೆಪೋమే. அப்ப 10 ವರ್ಷመን 3000 ಡೇಸ್. ಇನೋ 1500 ಡೇಸ್ ಅಂದ್ರೆ 1 4500 ಡೇಸ್ ನಲ್ಲ ಅದಲ ವಲಿಕ್ರೋ ಮೋ ಲெವಲ್ ಕಾ. எது पढ़ಲಿಲ್ಲೋ ಅದ पढ़ிக்கிறது. எது सेक्युलराइज्डோ ಅದ पढ़ிக்கிறது. எது மக்கల ಬಾಹ್ಯಲ್ಲ போட்றಾಂಗளோ ಅದ पढ़ிக்கிறது. எது ಅಲ್ಲಾಹದ ಧೀನ್ல இருந்து ದೂರ ಮಾಡ್றಾಂಗளோ ಅದ पढ़ிக்கிறது. 4500 ಡೇಸ್ ಕಲವನಿ ಕಾಯ್ ಆನ ಅದೆ ಇಂದ ವರ್ಷಂ full-la ಕೊಡುಕೋಣುಮಾ. இந்த சிலபஸ் ஒரு டூ வீக்ஸ் ஆல அவசரமான கோர்சாக மாற்றம் தான் அதுக்கு தயார் எது பரலையோ ஆனா பரவான விஷயத்தை எவ்வளவு சுருக்கமா செய்யலுமோ அவ்வளவு சுருக்கமா செய்யப்பா எனவே ஒவ்வொருத்தரும் ஹிம்மட் வைங்க இந்த புறத்தில் இருந்து வரக்கூடிய நூல் இந்த நூல் எங்களுக்கு கிடைக்கணும் என்ற நன்றாக விளக்கோ யாரெல்லாம் உள்ளவன்டா யார் யாருடைய த யாருடைய புத்தில எந்த நேரம் ஒரு மக்களா ஓடிக்கொண்டே இருக்குதோ யாருடைய புத்திலே மக்களா ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு என்னப்பா பதில் முதுல இந்த நேரத்துல இப்படி செய்யறது கூடுமா இந்த நேரத்துல உது எடுக்கிறதா அல்லது சமம் செய்யறதா இப்படி எந்த நேரம் யாருடைய தலையில ஒரு கேள்வி தீனோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்குமோ அவர்தான் உண்மையான தேற்றம் உள்ளவர் இப்ப சும்மா உள்ளத்துல கைய வச்சு பாருங்க எங்கட தலையில என்ன மசாலா ஓடுது எங்கட தலையில ஓடுற மசாலா என்ன தெரியுமா இன்றைக்கு டின்னருக்கு நாங்க எந்த ரெஸ்டோரெண்ட் போறது இந்த ரெசிபி எப்படி சைனீஸ் ரெசிபி எப்படி செய்யறது இந்த ஜோர்டானிக் புதிய ரெசிபி ஒன்று அந்த ரெசிபி எப்படி செய்யறது அல்லது இந்த ஷல்வாரி புதிய புதிய மொடல் வருவதாம் காஃபிகேண்டு வருவதாம் அது வருவதாம் இது வருவதாம் இந்த மொடல் புதிய டிசைன் என்ன வந்திருக்குது இதுதான் பொதுவாக பொம்புலேழு தலையில ஓடுற மக்களா ஆனா உண்மையான மசலா ஹதீசுடைய ஒரு மஸ்தலா ஒரு தீனுடைய மஸ்தலா ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்குதோ எப்படி எந்த அளவுக்கு ஓடுதேண்டா அடைய இதுக்கு பதில நான் மாப்பிள்ளைக்கு சொல்லணும் கொஞ்சம் யாரும் சரி ஒரு கிட்ட கேளுங்க எல்லாரும் முக்கியமான உடம்பாக்கள் அணுகி ஒரு ஆலிமாவை அணுகி இந்த கேள்வி கேட்கமே இந்த கணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரிகளை முஸ்லீம் ரஹ்மதுல்லாஹி அலைகி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க ஒரு நாள் ரோட்டில் நடந்து கொண்டு வாராம் ஒருத்தர் கேள்வி ஒன்று கேட்டார் சொன்னவன் தில் தெரியாது நாங்க தெரியாது ஆனா முஸ்லீம் ரஹிமகுல்லா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல லைப்ரரியில உட்கார்ந்தாங்க கிதாப்களை எடுத்தாங்க அந்த கேள்விக்கு பதில தேடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க வந்து ஒரு ஈச்சப்பழம் மூட்டையொண்டு ஹதியா கிடைச்சிட்டு பக்கத்துல வச்சாங்க இவர் ஈச்ச பழத்துல சாப்பிடறார் மக்களாவ தேடுறார் சாப்பிடுறார் கேள்விக்கு பதில தேடுறார் ஈச்ச பழத்தை சாப்பிடுறார் அந்த காலத்துல அளமாக்கா இவருடைய வபாசுக்கு ஒரு காரணம் இவருக்கே விளங்காமத்தையும் கொண்டு அவ்வளவு தேற்றம் இருந்து உள்ளது அட இந்த கேள்விக்கு நான் பதில படிக்கணும் எங்களுக்கு சும்மா படிச்சுதார ஒஸ்டா படிச்சு தார படிக்கிறதுக்கு நானும் தயாரில்லாம் தேற்றம் வானதா இந்த தேற்றமின் நான் தூங்காத காரணம் என்ன தெரியுமா நான் தூங்காத காரணம் மக்கள் எல்லாம் நிம்மதியா பெட்டுக்கு போறது ஏன் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அல்ல முகமது ரஹிமகுல்லா இருக்கிறாங்க வேண்டிய கேள்விக்கு எங்களுக்கு உதவி செய்வாங்க அணு சுத்தி நாங்க நிம்மதியா பெற்று நிம்மதியா தூங்குறது படிக்கிறாங்க நான் எப்ப ஏந்த நான் எப்ப ஏந்த ஒஸ்தான் அபோஹ ரூத்லாவை எப்ப சந்திச்சேனோ அந்த சந்திச்ச நாள்ல இருந்து நான் ஓதி முடிக்க காட்டின் ஓதி முடிக்க காட்டின் தொழக்கூடிய மஸித மசித மிஸ் பண்ணும் இல்ல சும்மா யோசிங்க வரப்போது ஒஸ்தாதா இருக்கிறாங்க இர்ஷாத் மௌலவி அதே மாதிரி ருசைக் மௌலவி அபு யூசுப் ரஹிமுல்லா சேர்ந்தாங்க நான் அவங்க எந்த பாடத்தையும் மிஸ் பண்ண அவங்க சொல்லக்கூடிய மஸித்ல தொழில மிஸ் பண்ணமுல்ல அபு ஹனிஃபர் ரஹிமகுல்லா ஒரு மஹல்லா உதாரணத்துக்கு இங்க கவுடான நான் இருக்கிறது ஒரு மஸ்ஜித் என்று வைப்பமே பக்கத்துல ஜெய் நபி இருக்குது அது அபு ஹனிஃபர் ரஹிமகுல்லாவுடைய மஹல்லா இது அபு யூசுப் ரஹ்மகுல்லாவுடைய மஹல்லா அபு யூசுப் ரஹிமகுல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு அந்த மஸிதுக்கு போவான் பாடத்துடைய நேரம் மட்டுமல்ல கேட்டாங்க பாடத்துக்கு மட்டும் போனா போது நான் ஏன் தொழுகத்தையும் போறீங்க சொன்னாங்க இல்ல உள்ளம் சொல்லது எப்பசரி மௌலான மசீதுக்கு வந்து இமாம் தொழுவிக்கக்கூடிய நேரத்துல அவருடைய முன்பின்கள் ஆகி அந்த நேரத்தில் என்னுடைய ஏதாவது ஒரு சட்டம் அவர் பேசுவாரே அது மிஸ் ஆகும் என்ற பயத்தில்தான் ஒவ்வொரு தொழுகைக்கும் போறேன் அது கூட எனக்கு மிஸ் ஆகக்கூடாது எப்படி தளபா இருக்கு எப்படியா அந்த தேற்றமா இருக்கு அந்த விஷயம் எனக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படி நடக்குமா தெரியாது ஆனாலும் போறார் ஏன் என்ன சார் நடந்தா படிச்சுக்கு படிக்கிறது அபுல் ஹசன் குணான் அஹமதுல்லாஹி அலேஹி அபுல் ஹசன் குணான் அஹ்ஹி அலேஹி அவங்கள அந்த காலத்துல இருந்த கவர்னர் அஹமத் பின் தூலூன் அஹமத் பின் தூலூன் ஏதோ ஒரு காரணத்துல அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று முடிவு செஞ்சிருக்க இவர் பெரிய ஆலி அவருக்கு மாற்றமாக இவருடைய பத்து வாக்கள் இருக்குது எனவே அஹ்மத் பின் தோல் உலுக்கு கோபம் இவருக்கு மரண தண்டனை எப்படி தண்டனை பெரியோரு மைதானத்துல எல்லா மக்கள் சுத்தி பார்த்து கொண்டு இருப்பாங்க பசியில உள்ள ஒரு சிங்கத்தை கேட்ட தொடர்ந்து இவர் தனிய மைதானத்தில் வைப்பார் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு நாங்க சிங்கத்துல கூட்டுக்கு பக்கத்தாலே நடக்கிறதுக்கு கைகால நடந்தது என்ன நடக்குது அபுல் ஹசன் ஓடி வருவது என்ன நடக்க போகுது இமாம் சாபுக்கு என்ன நடந்துச்சு வேகமா வந்த சிங்கம் அப்படியே இவரு கிட்ட வந்து நின்று இவர் அப்படியே சுத்தி சுத்தி சுத்தி இவரை நக்கிறதுக்கு ஆரம்பி கூட்ட அவரத்தை என்ன யோசிச்சு நல்ல பயத்துல தான் இருந்தீங்க அந்த நேரத்தில் அபுல் ஹசன் அல் புனான் சொன்னாங்க பை இமாம் சொன்னாங்க அரசரே எனக்கு நல்ல உள்ளதுல நம்பிக்கை வீணாக்க மாட்டான் எனக்கு பாதுகாப்பு தருவான் எனக்கு நல்ல விளங்கிச்சு இந்த சிங்கம் எனக்கிட்டு ஓடி வந்து எனக்கு இறக்கம் காட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல நான் தலைய கீழ போட்டுக்கொண்டு தலையை உடைச்சு கொண்டு ஒரு மத்தலா ஒரு பிக்குது சட்டத்தை தான் யோசிச்சு நினைக்கிறேன் என்ன சட்டம் சொன்னாங்க ஹதீஸ்ல வருவது நாயுடைய எச்ச பத்தி ஹதீஸ்ல வருவது பூனையுடைய எச்சப்பத்தி ஆனா சிங்கத்துடைய எச்ச பத்தி வந்து இல்ல இந்த இந்த நான் அந்த அது அவங்க கடைசி சக்கரா கடைசி சக்கரா அந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் அவரை நோய் விசாரிக்க வாராங்க ஒரு ஆதி அவருடைய மாணவர் நோய் விசாரிக்க அந்த நேரத்துல இவர் மசாலா ஒன்று போட்டு ஜமராக்கு கல்லடிக போற நேரத்துல இது எந்த டைம் ஜமராக்கு கல்லடிக போற நேரத்துல ஆஹ் போறது நல்லமா அல்லது நடந்து போறது நல்லமா அவர் சொல்றாரு எந்த கருத்து வந்து நடந்து போறதுல முஜாமதான் தியாகம் கூடாது அது நல்ல சொன்னாங்க ஆனாத்துல போனதாசல் வருவது அந்த கடைசி நேரத்திலேயும் இல்லை படிச்சு கொண்டிருக்கிறாங்க இல்முடைய விஷயங்களை யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த அளவு தேற்றம் உள்ளதிலே இருந்தேற்ற கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே மறந்து போய்த்திருக்கீங்க அல்லது பாடத்துக்கு வராமரிப்பாங்க இந்த மாணவ மாணவிகளை பார்ப்போம் மறந்து போற லெவலில் தான் இருக்கு அசாக்கி ரஹமத்துல்லாம் இலகி அவங்க எவ்வளவு தேற்றம் உள்ளவர் என்றா அந்த காலத்துல அபு அப்துல்லா அல்மது எழுதி போக இல்லாத அளவுக்கு கேள்வி பதில் கேள்வி பதில் அது போல இமாம் பாசா இது இருந்தா சரிவார மாதிரி இல்ல இபு அசாக்கிர் எங்க வாரோ இவர் அப்படியே கதவை மூடிட்டாரன்னா தொடக்க மாட்டார் ஒரு நாள் ஒரு மெசெஞ்சர் வந்திருக்கிறேன் இவர் கனவுலே சொல்றார் மர்போம் வாங்க வாங்க சொல்லுங்க என்ன விஷயம் சொன்னாங்க உங்களோட ஊருக்கு நெசாபூர்ல இருந்து எழுதிட்டாரு ஏன் நீங்க சோர்வடையா அதுக்கு பின்னால கிட்டாப்ல எழுதுறாங்க எப்ப எல்லாம் இவர் பாடம் நடத்துவாங்களோ இவ்வளவு அசாத்திய கிதாப மூடி எழுப்பி போக்காசியும் இவர் கிதாப மூட மாட்டார் நீங்க சோர்வடையவான மருந்து படிச்சு கொடுக்கிற மாணவனுடைய பலர் மாணவனுடைய தேக்கம் ஒஸ்டாவுக்கு இவ்வளவு மெசேஜ் வரக்கூடிய அளவுக்கு கனவுல நபியாவங்க வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துச்சு எனவே கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நேரத்துல ஆண்களை விட உங்களுக்கு சரி நாங்க படிக்கதான் ஓனும் என்று வந்திருக்கேன் ஆனா விளங்கிக்கோங்க தேற்றம் இருந்ததுக்கு முசாகதா இல்லாம ஒரு நாளும் அல்ல தர மாட்டேன் சோம்பேறிகளை அல்ல தர மாட்டான் ஆஹ் உடனே இந்த இல்மு கிடைக்கிறதா இருந்தா நானும் நல்ல படிக்கணும் என்ற ஒரு ஆசை யாருக்கு தான் இந்த இனிமே கிடைக்கிறதாக இருந்தும் எனவே முயற்சி செய்யுங்க ஆகவான கை சேதம் என்றா ஒரு வருஷம் முடியும் நீங்க சரியான முஜாகதா இல்லாம சோம்பர தரத்தை விடாம பாடங்களை விட்டு விட்டு நீங்க வந்தீங்க ஒரு வருஷம் முடியும் கை சேதம் தான் வருஷத்தை வீணாக்கிட்டேனே சரியா படிச்சு கொள்ள இல்லாம எனவே ஆக முக்கியம் என்னன்னா நீங்க படிக்கக்கூடிய நேரத்துல முஜாஹாவோட படிக்கிறீங்க ஒரு பாடத்தை கூட மிஸ் பண்ணுவாங்க ஹஸ்பனுக்கு அல்லது பாப்பாக்கு யாரெல்லாம் திருமணம் முடிச்சு இல்லையே உங்க பாப்பாக்கு இப்பே சொல்லுங்க சகோதரர்களுக்கு சொல்லுங்க பாப்பா இல்லாத டைம்ல நீங்க தான் என்னை ட்ராப் பண்ணணும் நீங்க இல்லாட்டி நீங்க மாமாவுக்கு சொல்லுங்க பாத்தாக்கு சொல்லுங்க மகரமான எட்டு பத்து பேருக்கு சொல்லி வைங்க நான் சாட்டர்டே ஒரு கிளாஸுக்கு போறேன் யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க தான் என்னை ட்ரப் பண்ணணும் சொல்லி வைங்க ஏன் எனக்கு பாடம் ஆகுறாள் பாப்பாக்கு சோம் இல்லாத தான் வந்து பாட இதெல்லாம் சரி வர இல்லாடி ஹஸ்பண்டு ஹஸ்பண்டுக்கு சொல்லி வைங்க என்னதான் நடந்தாலும் எனக்கு பாடம் மிஸ் ஆகக்கூடாது தெரியுமா ஒரு நாள் பாடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க வந்தாவே போதும் இந்த மைய தொண்டு ஜனா தொண்ட கிட்ட முடியாது ஆள் பேசாங்க பொதுவா எங்க ஆளாச்சு உம்மம் உம்ம மௌசி நீங்க வரும் யோசிக்கிறாங்க மாற்றம் என்னுடைய மதி நான் ஒழுக்கத்துக்கு மாற்றமான முறையில நடந்து கொள்றது இருக்கிறதே இது மோசம் அல்ல இனிம தரமாட்டார் இரண்டாவது யோசிக்கிறாங்க நான் வரக்காட்டின் ஜனாதன வேங்க சொன்னா அது சொன்னதுக்கு மாற்றம் ஏன் ஜனாதா அப்படி பிப்படுத்த மேலா மௌத்தாங்க நடக்குங்க எனவே சுண்ணத்துக்கு மாற்றம் செய்யறதா ஒழுக்கத்துக்கு மாற்றம் செய்யறதா இப்ப யோசிக்கிறா என்னத்துக்கு அப்படியே யோசிச்சு சொன்னாங்க ஆனா பாடத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறா அப்படியே உஸ்தாத பார்த்துக்கொண்டே இருக்கிறா சொன்னாங்க நீங்கள் பேசு ஜனாதா உடைய கடமைகளை செய்ய நான் பாடத்தை முடிச்சோடனே வாங்க எனவே சுண்ணத்துக்கு மாற்றம் செய்ய முல்ல ஒழுக்கத்துக்கு மாற்றம் செய்யும் இல்லை எப்படியா கொஞ்சம் எனவே நாங்க எதிர்பார்க்கறது இந்த சாட்டர்டே கிளாஸஸ்க்கு வரக்கூடியவங்க இந்தியல்ல இந்த தியாகம் எல்லாம் செய்யவான அல்லாஹ் இந்த மிஸ் பண்ணாம ஆசையோட தேற்றத்தோட தியாகத்தோட இங்க புல் இவ்வளவு தியாகம் செஞ்ச சுற்றி தான் இந்த இனிமேலாம் எங்களுக்கு வந்திருக்க அவங்க அப்படி தியாகம் செஞ்ச சுற்றி தான் உலகத்துல அல்லாஹி ஹஜீஸை பாதுகாத்து வச்சிருக்கிறார் அவருக்கள் கிட்ட படிச்சிட்டா உதாரணத்துக்கு நீங்கிறார் அந்த ஐம்பது ஒலமாக்கள் கிட்ட இவர் படிச்சு குடிச்சிருந்தார் இதுக்கு அதனால கேக்குறது ஒரு ஆலிம்சா இல்ல அந்த அளவுக்கு படிச்சிட்டார் அபு அப்துல்லாஹி அலேஹி யோசிக்கிறான் அவர் இருபது வயசு உள்ள எல்லாத்திட்ட படிச்சு இதுக்கு பார்க்க பார்க்க நல்ல ஆய்வு கொண்டு இருக்கிறான்னு நாம் யோசிப்போம் ஆனா இவருடைய ஆரம்பிச்சிட்டார் திமுக பிரயாணம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் திரும்பி வார நேரத்துல அறுபத்தி வயசு நாப்பத்தி அஞ்சு வருடங்கள் நாற்பது வருடங்கள் அப்படியே பேசு நாடங்கள் பேசிக்கிறார் திரும்பி வாரது எப்படி திரும்பி வார நேரத்துல அவர் ஒரு ஒட்டகத்துல அவருக்கு பின்னால நாற்பது ஒட்டகங்கள் அவர் கையால் எழுதின கிதாப்களை சுமந்து கொண்டு வரும் ஒரு ஒட்டகத்துக்கு எத்தனை கிதாப் ஒரு கிதாபா நாற்பது ஒட்டகங்கள் கிதாப் சுமந்து கொண்டு வாரண்டா நீங்க ஹதீஸ் கிதாப்களை சொல்றார் இப்படி சொல்றார் அவ்வளவு விளக்கங்களை சொல்லி இருக்கிறார் நாப்பது ஒட்டகங்கள் கிதாப்களை சுமக்கக்கூடிய அளவுக்கு எழுதிருக்கிறார் நாங்க சொல்ற பாடத்தே எழுதுறது நாங்களா எழுதணும் நோட்ஸ் தர மாட்டாங்களா வேற ஒரு வழி ஒன்று இல்லையா ரெக்கார்ட் பண்ணி என்ன சரி தெரிஞ்சு எழுதுறதுக்குள்ள பஞ்சம் எங்களுக்கு எந்த அளவுக்கு சபர் செய்ய படிக்கிறார் தாய்மார்களே சகோதரிகளே அவ்வளவுடைய உள்ளத்தில் இருந்துச்சு ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் கூட மகரங்கள் ஓட சில ஏரியாக்கள்ல பெய்த்து வீடுகள்ல தங்கி பெரும் பெரும் இமாமார்கள் கிட்ட பெண்கள் என்ன படிச்சிருக்கிறாங்க சஃ செஞ்சு கொண்டு பெண்கள் என்று செல்லக்கூடிய ஒரு இமாம் மகள் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அவர் அவரு தியாகத்தோட படிச்சாங்க எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க அந்த காலத்துல அமீர் சஹான் என்று செல்லக்கூடிய ஒரு கவர்னர் இவரை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டார் அந்த ஜெயில் எப்படி இருந்தா தன் இல்லாத ஒரு கிணத்துக்குள்ள கிணத்துக்குள்ள இறக்கிட்டாங்க இமாம் இவர் என்ன செஞ்சாரு கிணத்துக்குள்ள இருந்து யோசிக்கிறதால இன்னும் மக்களுக்கு போகணுமே ஒரே ஒரு அடையு செஞ்சார் கிணத்துக்குள்ள இருந்து அறிவித்தல் ஒரு பில்டிங் ஒன்று அமைப்புலாம் போட்டு உட்கார கஷ்டமா உங்களுக்கு குற்றம் போட்டு இருக்குது பக்கத்துல தண்ணி எல்லாம் வச்சிருக்குது இமாம் ஷரஹசி ரஹிமகுல்லா பதினஞ்சு வருடங்கள் ஜெயிலுக்குள்ள அதாவது அந்த தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள இருந்தார் பதினைஞ்சு வருடங்கள் பாடங்களை படிச்சு கொடுத்தார் அவர் கிணத்துக்குள்ள ஒரு பேப்பர் ஒரு பேன் இல்லாம படிச்சு கொடுத்த பாடம் தான் எழுதினால் இவர் கிணத்திலிருந்து படிச்சு கொடுத்து எப்படி தியாகம் அறிஞ்சு எங்களுக்கு இவ்வளோ எல்லாம் வசதி வாய்ப்புகள் தந்தும் படிக்க இல்லை என்றால் யோசி எங்களே போல கிட்டவங்க இருப்பாங்க இவ்வளோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த காலத்துல அந்த தேக்கத்தோட வந்து படிச்சாங்க தியாகத்தோட வந்தாங்க நடந்தது அவங்க தியாகம் தான் எனவே கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நாங்க எதிர்பார்க்கறது என்ன நீங்க வரப்போறதே ஒரு வருஷம் தான் அதுவும் வந்து எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த இடிக்கிறது அல்ல பலர் ஐனாக வச்சிருக்கிறானோ அந்த பரல ஐந்தான பேசிக்கான முக்கியமான விடயங்களை தான் உங்களுக்கு படிக்க வர சொல்லுங்க நன்றாக விளங்கிக்கோங்க முக்கியமான சூறாக்கள் சின்ன சின்ன சூறாக்களிலே தொழுகளை ஓதுறது தம்பத்தியதா அப்படின்னு பல குழுவின் அந்த தொழுகோட தொழுகுறது கட்டாயமா இல்லையா அந்த ஹுசு குது உண்டாகறதுக்கு அந்த ஆயத்த கருத்து தெரிஞ்சா நல்லமா இல்லையா அதே மாதிரி சூரத்துள் நிஷா அல்லது சூரத்துள் அஹாத்துல மாட்டாங்க இன்சூரன்ஸ் படிச்சு தர மாட்டாங்க இங்க படிச்சு தரது ஒரு மனைவிக்கு தேவையான சட்டம் ஒரு தாய்க்கு தேவையான சட்டம் ஒரு மகளுக்கு தேவையான சட்டம் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹுடைய அடிமையாக மாறக்கூடிய நேரத்துல தேவையான சட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வருஷத்துக்குள்ள அதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை நாங்க செய்வோம் பெண்கள் என்று வந்தா எவ்வளவு மசாயல்கள் இருக்குது நெகம் வெட்டுறது நெகம் வள அதுக்கு டை பண்றது விலகிஷா கண்புருவங்கள் அதுவல்ல சேவ் பண்றது கால உள்ள முடியறது ஒவ்வொரு மசாயல்கள் பேச மிச்சமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட மசாய்களையும் ஆக முக்கியம் என்ன எங்களுக்கு எங்களுக்கு நாங்க மிஸ் பண்ணாம பாடங்களை மிஸ் பண்ணாம வாறது அதே மாதிரி உங்களுக்கு சின்ன பீ ஒன்று எடுப்பாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு செலவழிக்கக்கூடிய நேரத்துக்காக வேண்டி இந்த பேமெண்ட் சரியான முறையில டைமுக்கு கெட்டு அந்த காலத்துல நன்றாக விளங்கிக்கோங்க வேண்டி எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கிறார் எவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்கிறாங்க எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறார் எனவே நாங்களும் எங்கட நேரம் காலம் பணம் எல்லாம் தியாகம் செய்யக்கூடிய நேரத்துல அந்த இல்முல கொஞ்சத்தா தான் நான் சொல்லல எல்லாம் தருவானே இல்ல ஈவுல கொஞ்சம் கிடைக்கணும்னா கொடுப்போம் எப்ப எங்க கொடுப்போமோ என்னோட கொஞ்சத்தை நபியாவுக்கே கொடுத்திருக்கிறோம் எங்களுக்கு நாங்க என்ன சொல்றேன் வருஷம் முடிச்ச உடனே சுபானல்லாம் நாங்க எவ்வளவு படிச்சிருக்கிறோம் என்ற சிந்தனை வரக்கூடாது எனவே அந்த அமைப்புல கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை சகோதரிகளை நாங்க எதிர்பார்க்கறது இந்த வரக்கூடிய பெண்கள் தொடர்ச்சியாக வாரது பாடங்களை உங்களுக்கு நாங்கள் மூணு செமஸ்டர் ரெண்டு செமஸ்டர் இந்த விஷயங்கள் விஷயங்கள் எல்லாமே அடுத்த வாரத்திலிருந்து வழங்குவோம் ஆரம்பத்துல நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் கட்டாயம் சொல்லுங்க பாடம் நடத்துற விஷயத்துல தலைநிசா மாஷா அல்லா திறமையான உலமாக்களை நாங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தந்திருக்கிறோம் ஆனாலும் ஒரு திரைக்கு பின்னால இருந்து பாடம் நடத்துற சுத்தி உங்களுக்கு பாடத்துடைய வேகம் கூட பொறுப்பான பெண்களுக்கு செஞ்சு போங்க உங்களுக்கு பாடத்துடைய ஸ்பீட் கூட அல்லது பாடத்துல நோட்ஸ் இருந்தா அல்லது லாங்குவேஜுடைய ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா இது நீங்க முதலாம் ரெண்டாம் பாடங்கள்ல சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் எனவே அப்ப எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம் நோட்ஸ் விஷயங்களை கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது வரக்கூடிய நேரத்துல மகரங்களோட வானது ஆகும் மகரமான ஆண்களோட வாங்க தனியாக சஃபர் செய்ய வாங்க பெண்கள் கூட்டாக வாறதா இருந்தாலும் அங்க உள்ள உங்களோட பெண்கள்ல பொறுப்பா இருக்கிறாங்களோ நீங்க வரக்கூடிய முறைகளை நீங்க சொல்லிக்கோங்க வராத நேரங்கள்ல எப்படி நடந்து கொள்ளணும் அப்சண்ட் என்றது அப்படி ஒன்றே இல்லை எங்களுக்கு அதை விளங்கி கொள்ளணும் என்ற இல்லாட்டிதானே வரும் அப்சண்ட் ஆஹ் எப்படி சொல்லிக் கொள்வது என்று அப்சண்ட் என்றே ஒன்று இல்லை அப்சன்ட் ஆஹ் எப்படி சொல்றேன் ஒரு பேச்சே இல்லை அதை அதே மாதிரி நீங்க பாடத்துக்கு லேட்டாக வாரது லேட்டாக போறது லேட்டாக வாரது லேட்டாக போறதும் நீங்க செய்யக்கூடாது எனவே டைமுக்கு வாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னால வாங்க முடிஞ்ச உடனே பேசா மிக்க நேரம் இருக்கவும் வாங்கும் அதே மாதிரி பாடறதுக்கு முன்னால் உங்களுக்கு போறதுக்கு கேட்டவும் திறக்க மாட்டாங்க எனவே கேட் திறந்ததுக்கு பின்னால தான் நீங்க போவீங்க வரக்கூடிய நேரத்துல இன்ஷா அல்லா உங்க ட்ரெஸ் கோட் இஸ்லாமிய டிரெஸ் கோட்ல நீங்க வாங்க இன்ஷால்லா டெஸ்கோர்டு பாடங்கள் உங்களுக்கு இன்ஷால்ல வரும் எனவே இஸ்லாம் எந்த முறையில ஒரு பெண்ணுடைய மண்டஸ்திய பத்தி பேசுறதோ அந்த முறையில நீங்கள் ஆக முக்கிய ஆக குறைஞ்சது நீங்க உங்க தலைகளை மறைச்சுக்கோங்க உடம்ப மறைஞ்சுக்கோங்க அந்த அமைப்புல நீங்க வர்றது அஹ் போகக்கூடிய நேரத்துல பாடங்கள்ல இன்ஷால்ல ஒரு பெண்ணுடைய ஆடைகள் இஸ்லாமிய பார்வையில எப்படி இருக்கணும் என்ற பாடங்களும் இன்ஷால்லா உங்களுக்கு வரும் அடுத்தது வரக்கூடிய நேரத்துல சின்ன புள்ளையில நீங்க கொண்டு வராம இருக்கிறது தான் நல்ல நிர்பந்தமான நிலைமை அது அங்குள்ள பெண்களோட பேசிக்கோங்க அப்படி சில கட்டங்கள்ல விட்டுட்டு வர்றதுக்கு முன்பின்கள் நடந்து இருந்து அப்படி கொண்டு வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேல பொறுப்பாக இருக்கக்கூடிய பெண்களோட பேசுங்க அப்படி இல்லை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் புள்ளேல் வந்து அந்த புள்ளேல் அந்த புள்ளையுக்கு குத்தம் சொல்லல ஆனா ஒரு நாளும் புள்ளையில குத்தம் சொல்லல புள்ளையில குத்தம் சொல்லவும் அவங்க அவங்களை அவங்களோட வயசுக்குரிய விஷயங்களை செய்வாங்க நாங்க அவங்களை கொண்டு வராம என்னென்ன அமைப்புல எங்களுக்கு ஏற்பாடுகள் வீடுகள்ல செய்யும் அதுதான் நான் சொல்றேன் இன்னைக்கு போனோன்னே விட்டுல மகரமான ஆட்களுக்கு சொல்லுவோம் எனக்கு சாட்டர்டே கட்டாயம் என்ற ஒரு